வணக்கம் மானச்சிகரங்களின் மகாவடிவங்களின் நினைவு கடலை இசையான மீட்டும் தொண்டின் இன்னொரு விளைவாக கடற்கரம்புரிகள் பாகம் ஏழுகின்ற இந்த வரிகளும் இசையும் கலந்த ஒரு தவிப்போடு மீண்டும் சந்திப்பதில் நிறைவு எமது தாயகத்தின் நீலக்கரங்களை இறுக்கிய விலங்கை நொறுக்கிய வீர இளையங்களாலான எங்கள் உயிராயுதங்களை செவிக்கள் ஊற்றி நெஞ்சுள் இந்த பரவசு வேளையில் சற்று பின்னும் சிரசை திருப்புகின்றோம் இந்த இரண்டாயிரத்தி நான்கின் பொழுதுகளில் எம் அழகிய கடலில் தொற்றிய அந்நிய பேய்களை அழித்தொழிக்க எம் நெஞ்சுடை தலைவன் கொற்றவை தேவையை கடலில் இறக்கி சுமார் இருபது வருடங்கள் கரையில் இறங்கியிருந்தவர்கள் கடலிலே காவியம் படைப்போம் என்று கடலில் இறங்கி சிலிர்த்தபோது கடலின் திசைகள் தெளிவாக தெரிந்தன எங்கள் கடலின் இருளை கலைக்கும் வானில் கடற்கரும்புலிகள் அற்புத நட்சத்திரங்கள் மானத்தின் வானத்தில் அவர்கள் கரையொதுங்கும் மம்மவர் பிணங்களுக்கு காரணமானவனின் முகத்திலும் நெஞ்சிலும் முஷ்டி குத்தும் எங்கள் நட்சத்திரங்களின் வீச்சு தொடரும் விடுதலை வரும் காலாதி காலமாய் கல்லறைகள் பற்றிய பாடல்கள் உண்டு ஆனால் கடலறைகளை காற்றறைகளை பாடும் புதிய வரலாற்றை தந்தவர்கள் கரும்புலிகள் பாட முடியாத தவிப்பை தந்தவர்களும் அவர்களே மார்பில் வேல் பாய்ந்ததில் எம்முந்திய அடைந்த பெருமையை சொல்லி உடலே வீரமயமாகி போன கரும்புலிகளின் பெருமையை எப்படி அதை சொல்ல தவிப்புகளே மொழி வெட்டவெளி கடலில் முற்றிலும் மனோபலத்தையும் வீரநுட்பத்தையும் போரில் கொண்டு வெட்டி கனிகளை எங்கள் வாசல்களில் குவித்தவர்களில் கடற்கரும்புலிகளுக்கு ஈடுனியது வறண்டு போன கடலின் நெஞ்சில் பால் இந்த வரையறுக்க முடியாத வீரத்தின் உதாரணங்களை மீட்ட முயன்ற தவிப்புகள் இதோ கடற்கரும்புலிகள் பாகமேழுகின்ற படையலாக புலிகளின் குரலின் சிட்டு கலையகத்தின் உருவாக்கத்தில் கடற்புலிகளின் வெளியீடாக இந்த இசைப்படையலில் ஒன்பது பாடல்களின் இசைக்கு சொந்தக்காரர் புலிகளின் குரலின் இசையமைப்பாளர் போராளி வீரன் இரண்டு பாடல்கள் ஜெர்மன் கண்ணனின் இசையில் உருவாக்கப்பட்டுள்ளன இவை அத்தனையும் கடற்கரும்புலிகளுக்கு சமர்ப்பணம்